பாடம் 21, ஒன்று தொழுகைக்காக செல்லும் போது விரைந்து செல்லலாகாது அமைதியாகவும் கண்ணியமான முறையிலும் செல்ல வேண்டும் உங்களுக்கு கிடைத்திற காத்துகளை ஜமாத்துடன் கொடுங்கள் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யுங்கள் என நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபூ கதாதர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்